முன்னூற்றி இருபத்தி இரண்டு அப்துல்லா எனினும் தன் உறவினர் தன்னை துண்டித்தாலும் அவர்களை இணைத்து வாழ்பவரே இணைத்து வாழ்பவராவார் என்று நபி சொல்லு அணி அவர்கள் கூறினார்கள்